இடது ஜனநாயக அணியில் ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினரின் பங்கு உ வாசுகி கொள்கை குறித்த கேள்வியையே நையாண்டி செய்வோர் எதிரும் புதிருமான அத்தனை தத்துவங்களையும் வரிசைப்படுத்தி இதுதான் எங்கள் கட்சியின் இசம் என்று சொல்வோர் இதுவரை கொள்கை குறித்து எவ்வித முன்மொழிவும் இன்றியே ஆட்சிக்கு வந்துவிட்டோர் சுரண்டும் வர்க்கத்திற்கு துணை போகும் கொள்கைகளை தேன் தடவிய சொல்லாடல்களால் மறைப்போர் என பலரையும் இச்சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய மக்கள் விடுதலைக்காக நிலப்பிரபுத்துவ எதிர்ப்பு ஏகபோக எதிர்ப்பு ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற மும்முனைகள் கொண்ட மக்கள் ஜனநாயக புரட்சி செய்வதை இலக்காக வைத்து அதற்கான திட்டத்தையும் மக்கள் முன்வைத்திருக்கிறது புரட்சியின் படையாக மக்கள் ஜனநாயக அணி உருவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் இதை அடைய இடது ஜனநாயக அணி என்பதை இடைக்கால நோக்கமாகவும் முன்வைக்கிறது இந்த இதலின் மற்ற கட்டுரைகளில் இடது ஜனநாயக அணி குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இது வர்க்கங்களால் கட்டமைக்கப்படும் அணி என்று கூறும் அதே சமயத்தில் ஒடுக்கப்படும் சமூக பிரிவினர் இதில் இடம்பெறும் அவசியம் குறித்தும் இடது ஜனநாயக திட்டம் பேசுகிறது இந்திய சமூக அமைப்பில் சாதியும் வர்க்கமும் பின்னிப்பிணைந்திருக்கின்றன சாதிய அமைப்பின் மீது இன்றைய முதலாளித்துவ வர்க்கமும் தொழிலாளி வர்க்கமும் பிறந்திருக்கின்றன என்பதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புரிதலாகும் கட்சி திட்டத்தின் பிரிவு மூணு புள்ளி மற்றும் பாலின ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை என்பதை புரட்சிகர மாற்றத்தின் ஒரு முக்கிய பகுதியாக முன்னிறுத்துகிறது இந்திய சூழலில் வகுப்புவாத நடவடிக்கைகளால் சிறுபான்மை மக்கள் பாகுபடுத்தப்படுகின்றனர் என்ற அடிப்படையில் விடுதலை என்பதில் சாதியம் மதவெளி போன்றவற்றில் இருந்து விடுதலை என்பதும் உள்ளடங்கும் எனவும் அது விளக்குகிறது சாதியம் வகுப்புவாதம் ஆனாதிக்கம் என்ற மூன்றிற்கும் எதிரான சமரசமற்ற போராட்டம் சுரண்டலை எதிர்த்த வர்க்க போராட்டத்தின் முக்கிய பரிமாணமாக விளங்குகிறது ஒரு சமூக பகுதி என்ற முறையில் தலித் பழங்குடியின மக்கள் மதவழி சிறுபான்மையினர் பெண்கள் ஆகியோர் பிரத்யேக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகின்றனர் ஒருவர் பெண்ணாக தலித்தாக பழங்குடியினராக தொழிலாளி விவசாயியாக இருந்தால் சாதியம் வர்க்கம் என்கிற மூன்று அடிப்படையிலும் ஒடுக்கப்படுகிறார் இஸ்லாமியராக கிறிஸ்தவராக இருந்தால் இந்துத்துவ அடக்குமுறைக்கு உள்ளாகிறார் இத்தகைய சமூக ஒடுக்குமுறை பிரச்சனைகளை கையில் வர்க்க ஒற்றுமையையும் கட்ட முடியாது சமூக ஒடுக்குமுறையும் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ கட்சிகளும் முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ கட்சிகள் கவனமாக சமூக ஒடுக்குமுறையை அரசியல் படுத்தி மாற்றுகின்றன ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்ற அடிப்படையில் தேர்தல் அரசியலை மையப்படுத்தியே பிரச்சினைகளில் தலையீடுகள் செய்யப்படுகின்றன உடுமலை சங்க படுகொலையில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது குறித்து அதிமுக உள்ளிட்ட பல மாநில கட்சிகள் கருத்து கூற விரும்பவில்லை என்பது மட்டுமல்ல தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான திமுக அச்செய்தியை முரசொலியில் வெளியிடவில்லை என்பதும் எங்கள் கட்சி உறுப்பினர்களில் எழுபது சதவிகிதம் இந்துக்கள் என்று ஒரு கட்டத்தில் கூறியதும் இதற்கு ஒரு சான்று அதேபோல் சமீபத்தில் நடந்த குஜராத் தேர்தலில் காங்கிரஸ் பிரச்சாரம் செய்த இடத்தில் கூட மோடி முதல்வராக இருந்தபோது இஸ்லாமியர்கள் கொன்று குவிக்கப்பட்ட சம்பவத்தை பேசவில்லை அதன் பொதுச் ராகுல் காந்தி நான் ஒரு பிராமணன் சிவபக்தன் என்று பேசியதும் தற்செயலானதல்ல ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பசு என்ற பெயரால் இஸ்லாமியர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவங்களில் ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பதற்கு கூட காங்கிரஸ் முன்வரவில்லை ராமநவமி போன்ற விழாக்களை மேற்கு வங்கத்தில் பாஜகவுடன் போட்டி போட்டுக்கொண்டு காங்கிரஸ் நடத்தியது ஒரு சில இடங்களில் விழா மேடையில் இரு கட்சிகளின் உள்ளூர் தலைவர்களும் இடம்பெற்றனர் அதாவது இங்கு சமூக பிரச்சனைகளில் தன் கொள்கையை சொன்னால் பெரும்பான்மை மதத்தினரின் வாக்குகள் வராது என்ற மதிப்பீடு செய்து பாஜக நிகழ்ச்சி நிரலின் சில பகுதிகளை தமதாக்கி காங்கிரஸ் முயற்சிக்கிறது பாஜகவோ சாதிய பணிநிலையை நியாயப்படுத்திக் கொண்டு இந்து என்கிற பெயரில் தலித்துகளை அணி திரட்ட முயற்சிக்கிறது சில இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிர்நிலையில் அவர்களை நிறுத்தியதும் நடந்திருக்கிறது கர்பாபசி என்ற அவர்கள் முழக்கத்தின் போது முற்போக்காளர்கள் கேட்டனர் மீண்டும் இந்து மதத்திற்கு வந்த பிறகு அவர்களை எந்த சாதியில் வைப்பீர்கள் அவரவர் ஏற்கனவே இருந்த சாதிய படிநிலையில் தானே என்று வர்ணாசிரம தர்மம் உழைக்கும் வர்க்கத்தின் பகுதிகளான தலித் பழங்குடியின மக்கள் பெண்களை சமூக ஏனிப்படியின் கீழ் படியில்தான் வைத்திருக்கிறது எனவே இந்துத்துவத்தின் உள்ளடக்கத்தில் சாதி வெறியும் ஆனாதிக்கமும் உண்டு என்பதை பார்க்க தவறிவிடக் கூடாது இந்திய முதலாளித்துவம் சாதிய பாகுபாடுகளை வளர்க்கிறது என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது அதாவது சமூக ஒடுக்குமுறை குறிப்பாக சாதிய பாலின ரீதியான ஒடுக்குமுறை மலிவு உறுதி செய்கிறது முதலாளித்துவத்தின் அடித்தளமான உழைப்பு சுரண்டலை நியாயப்படுத்தும் ஏற்பாடே இது ஏகாதிபத்தியத்தின் தற்கால முகத் தோற்றமான நவீன தாராளமயம் இச்சுரண்டலை தீவிரமாக்குகிறது திமுக அதிமுக போன்ற மாநில முதலாளித்துவ கட்சிகளும் கூட அவர்கள் வர்க்க நலனிலிருந்து நவீன தாராளமய ஆதரவாளர்களாக அவற்றை நிறைவேற்றுபவர்களாக மாறியுள்ளனர் சமூக நீதி என்ற திராவிட கருத்தியலின் முக்கிய கூறு இக்கட்சிகளின் குணாம்சம் மாறுபட்டுள்ள சூழலில் நிறுத்து போய்கொண்டிருக்கிறது எனவே சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான அவர்களின் குரல் ஏற்றளவிலேயே நிற்பதை காண முடிகிறது மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு மார்க்சிஸ்ட் கட்சி சமூக ஒடுக்குமுறை தொடர்வதற்கு காரணமாக உள்ள பொருளியல் தரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது வேலை நிலம் கூலி உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறது தீண்டாமை பிரச்சனையை ஜனநாயக பிரச்சனையாக பார்த்து பாதிக்கப்பட்ட பகுதியினர் மட்டுமல்ல ஜனநாயக எண்ணம் கொண்ட அனைவரும் சேர்ந்து போராட வேண்டிய அவசியத்தை பேசுகிறது அனைத்தையும் சாதி அமைப்புகள் என்று வகைப்படுத்துவது தவறு எனவும் சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுபட வேண்டும் என்று போராடும் தலித் பழங்குடியின அமைப்புகளின் செயல்பாட்டில் நிகழ்ச்சி நிரலில் விடுதலைக்கான வேட்கையும் ஜனநாயக உள்ளடக்கமும் இருக்கின்றன என்பதையும் விளக்குகிறது சில தலித் இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை சாதிய வரம்புக்குள் நிறுத்துகிற அடையாள அரசியலை பின்பற்றுகின்றன இத்தகைய அடையாள அரசியலை நிராகரித்து மேற்கூறிய ஜனநாயக உள்ளடக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் வர்க்க போராட்டம் வலுப்பெற வேண்டுமானால் கடும் உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகும் தலித் பழங்குடியின வேண்டும். அவர்கள் மீதான பொருளாதார சுரண்டலுடன் அவர்கள் சந்திக்கும் பிரத்யேக சமூக ஒடுக்குமுறை ஒழிக்கப்படுவதற்கான போராட்டத்தையும் சேர்த்து கையில் எடுக்க வேண்டும் அதே போல்தான் பாகுபாடுகளுக்கு எதிரான பெண்கள் இயக்கங்களின் போராட்டம் ஜனநாயக போராட்டத்தின் ஒரு பகுதி சமத்துவமான அவர்களின் குரல் சமூக விடுதலைக்கான குரல் எனவே மேற்கூறிய சமூக பகுதியினர் ஜனநாயக புரட்சியை முன்னெடுக்க முதல் கட்டமாக தேவைப்படும் இடது ஜனநாயக அணியின் பிரிக்க முடியாத பகுதியினராக இடம்பெறுவர் மேலும் கிராமப்புற பணக்கார வர்க்கங்கள் சாதியிலும் பொருளாதாரத்திலும் வளங்களின் மீதும் அதிகாரம் செலுத்துபவராக செயல்படுவதையும் மாநில முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ கட்சிகள் இவர்களின் நலனை பிரதிபலிப்பதையும் வாக்குகளாகவும் நிதிக்காகவும் இவர்களை சார்ந்து இருப்பதையும் கிராமப்புற உழைப்பாளி மக்கள் மீதான சுரண்டல் வலை இந்த கொள்கை கூட்டணியால் பின்னப்படுவதையும் மார்க்சிஸ்ட் கட்சியின் திட்டமும் ஸ்தாபன சிறப்பு மாநாட்டு ஆவணமும் சுட்டிக்காட்டுகின்றன கிராமப்புறங்களில் நிலவும் இத்தகைய முரண்பாடுகளை முன்னிறுத்தி போராடாமல் இடதுசாரி இயக்கத்தை வளர்த்து விட முடியாது இத்தகைய போராட்டத்திலும் அடிப்படை வர்க்கங்களுடன் தலித் பழங்குடியின முதலாளித்துவ வளர்ச்சி போக்கில் மதவழி சிறுபான்மை மக்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படுவதில்லை என்று சுட்டிக்காட்டும் மார்க்சிஸ்ட் கட்சி அவர்களது உரிமைகளை பாதுகாப்பதற்கான போராட்டம் ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மையை வலுப்படுத்தும் போராட்டமாகும் என உறுதிபட கருதுகிறது ஜனநாயக புரட்சியை நோக்கிய பயணத்தில் இடது முன்னணி மேடையில் இவர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் ஊனமுற்றோர் இச்சமூகத்தில் பிரத்யேக பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் இவர்களில் பெரும்பகுதியினர் ஏழைகளாக உள்ளனர் இவர்களும் இடது ஜனநாயக அணியில் இடம்பெற வேண்டிய சக்திகளே இருபத்தி ஒன்னாவது அகில இந்திய மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட இடது ஜனநாயக திட்டம் தலித் சாதி ஒழிப்பு சாதிய ஒடுக்குமுறைகள் ஒழிப்பு தீண்டாமை மற்றும் சாதிய பாகுபாடுகளை கடைபிடிப்போருக்கு கடும் தண்டனை காலி பணியிடங்களை நிரப்புதல் தலித் கிறிஸ்தவர்களையும் தலித் என வகைப்படுத்துவது தனியார் துறையில் இடஒதுக்கீடு பழங்குடியின தவறு பழங்குடியின மக்களின் நில உரிமையை பாதுகாப்பது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை மீட்பது வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது சிறு வன பொருட்களுக்கு விலை நிர்ணயிப்பது பழங்குடி மொழிகள் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பது சிறுபான்மை மக்கள் சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாப்பது கல்வி வேலை வாய்ப்பு சமூக நல நடவடிக்கைகள் போன்றவற்றில் இசுலாமியர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் பெண்கள் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு பெண்கள் குழந்தைகள் மீதான அனைத்து வித வன்முறைகளையும் தடுக்க நிறுத்த குற்றவாளிகளை தண்டிக்க கராறான நடவடிக்கைகள் சம வேலைக்கு சம ஊதியம் ஊனமுற்று உரிமை அடிப்படையிலான ஏற்பாடுகள் ஊனத்தை அடிப்படையாக வைத்து பாகுபாடு பார்ப்பதை தடுக்க அரசியல் சட்டத்தை திருத்துவது சம வாய்ப்புகள் சம செயல்பட உகந்த ஏற்பாடுகள் அனைத்து பொது இடங்களுக்கும் தடையின்றி போவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டியது என்ன இருபத்தி ஒன்னாவது அகில இந்திய மாநாட்டின் அரசியல் தீர்மானத்தின் பழங்குடி தலித் பெண்கள் சிறுபான்மையினரின் ஜனநாயக தன்மை கொண்ட அமைப்புகள் ஒடுக்கப்பட்ட பிரிவினரின் பிரச்சனைகளை எடுத்து செயல்படும் சமூக அமைப்புகள் இடது ஜனநாயக அணியின் ஓர் அம்சம் என்று குறிப்பிடுகிறது முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ கட்சிகளின் கொள்கைகளுக்கும் முற்றிலும் மாறுபட்ட திட்டத்தின் அடிப்படையில் இவர்களை அணி திரட்டுவது முக்கிய கடமை என்றும் முன்வைக்கிறது இந்த அடிப்படையில்தான் கட்சியின் மத்திய குழு தலித் பழங்குடியின அமைப்புகளுடன் ஒருங்கிணைப்பு சிறுபான்மை மக்களின் நலனுக்காக செயல்படும் அமைப்புகள் ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினருக்காக நேர்மையுடன் போராடும் அமைப்புகள் பெண்கள் அமைப்புகளுடன் கூட்டு போராட்டங்கள் ஆகிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வலியுறுத்துகிறது தத்துவார்த்த ரீதியான தலையீடுகள் செய்வதையும் வலியுறுத்துகிறது அரசின் கொள்கைகள் வர்க்க சுரண்டலை தீவிரப்படுத்துகிறது ஏற்கனவே சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் இதற்கு கூடுதல் இலக்காகின்றனர் மறுபுறம் நிலம் வேலை பொருளாதாரத்தில் கீழ்மட்டத்தில் இருப்பதால் இவர்களை சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குவது எளிதாகிறது உதாரணமாக நிலமற்றவர்களுக்காக நிலச்சீர்திருத்தம் என்பது மார்க்சிஸ்ட் கட்சியின் போராட்ட கோரிக்கையாக இருக்கும் போது நிலங்களிலிருந்து தலித் மற்றும் பழங்குடியினரை மற்றும் முதலாளிகளுக்கு ஆதரவாக நிலக்குவிகளை உறுதி செய்ய சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படுகின்றன நிலத்தின் மீதும் வளங்களின் மீதும் அதிகாரம் மறுக்கப்படுவது பாகுபாடுகளை அதிகப்படுத்துகிறது எனவே ஒடுக்கப்பட்ட சமூக பகுதியினரின் நலனுக்கான மாற்று திட்டத்தை முன்வைத்து வலுவான போராட்டங்களை சுயட்சியாகவும் அவர்கள் மத்தியில் பணியாற்றும் அமைப்புகளுடன் இணைந்து நடத்துவதன் மூலம் இடதுசாரி அரசியல் நோக்கி அவர்களை ஈர்க்க முடியும் இப்பகுதியினர் மத்தியில் பணியாற்றும் இடதுசாரி அமைப்புகள் இத்தகைய கண்ணோட்டத்துடன் இயங்க வேண்டும்